நம் போன்ற ஜீவாத்மாக்களை திரு பணிகொடுப்பதற்காகவே அவதாரம் பலமுறையை பிறக்கிறார் நாம் எல்லாருமே கர்மவசத்தால் பிறக்கிறோம் ஆனால் எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே புராணம் சொல்றது எம்பெருமான் தன்னுடைய இச்சையினால் தன்னுடைய சரீரத்தை எடுத்துக் கொள்கிறான் என்று சொல்கிறது ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் நாம் எல்லாம் அபித்ய என்கிற அத்தியானத்தினாலே இந்த சம்சாரத்துல ஒழுங்கே இருக்கும் இந்த சம்சார சாதனம் எப்படி இருக்கு அப்படின்றத புள்ளவோச்சார் அழகா காப்பி கொடுக்கிறார் நமக்கு சம்சாரிகள் கண்களையும் ஈஸ்வரனையும் மறந்து கைந்தியத்தையும் இழந்து இழந்தோம் எந்திர இது சம்சாரமாக பெரும் கடலிலே எழுந்துருந்தோம் இதுல ஒரு விசேஷம் என்னன்னா சாதாரணமா இப்ப சமூகத்துல போய் நம்ம மணிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அலட்சியப்படுத்தணும் தண்ணில தண்ணீர் இழுத்து சொல்லுவோம் ஆனா புலவை விழுந்து நோவுபட எப்ப நம்ம விடுவோம் கீழ நம்மளோட சுவாதீனம் இல்லாம இருக்க விட முடியும் நம்மளுடைய ஒரு அஜாக்கதையாலதான் நம்ம விடுவோம் இல்ல நமக்கு ஏதோ முடியல நம்மள அறியாம நம்ம உழுதுட்டோம் அப்படின்னு உயிரி தவிர சம்சார சாகரத்தில் விழுந்து நோவுபடங்களை இதுக்கு மத்தவாலை காரணம் கிடையாது ஜம் நம்ம அடிச்சுன்னு போயிடுது அப்படின்னா அலம் அடிச்சுன்னு போயிடுது அப்படின்னு அது பேர ஒரு குற்றம் சொல்லலாம் ஆனா பிள்ளாச்சர் விழுந்து நோக்கு பட அப்போ இந்த சம்சார பந்தத்துல நம்ம மாட்டின்னு இருக்கோம் நாமே நம்முடைய ஒரு கர்மகார கர்மம் வேற எதுவுமே கிடையாது அதனாலதான் விழுந்து நோக்கு படைங்கிற சரியா இந்த சம்சார பந்தத்துல மாட்டின்னு இருக்கும் இதுக்கு என்ன வழி அப்படின்னா எவருமான எப்பவும் நம்ம நினைச்சுண்டு அவன் மனசு இருக்கேன் இந்த மனசை ஜெயிச்சுட்டோம் எம்பெருமான் திருடி நமது கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இந்த மனசை மனையேவ மனுஷியான காரணம் பந்த மோக்ஷயோகம் சொல்றது இந்த மனசுதான் மோட்சத்துக்கும் இந்த மனசு காரணமா இருக்கு அதே மனசுதான் இந்த பந்தத்துல திருப்பி திருப்பி மாட்டி மாட்டி மாட்டி இதுல சொல்லு சொல்லிட்டு இதுல ஆசை பேராசை இதுல வந்து நமக்கு எல்லா எது இல்ல வேண்டாமோ எல்லாமே இந்த மனசுதான் நமக்கு போறது இல்லையா அப்போ இந்த மனசுல இருக்கிற அழுக்குகளெல்லாம் வெளியில எடுத்துட்டு எம்பருமான தியானம் பண்ணிட்டு காரணம் கிடவு எம்பொருமான நினைச்சுட்டாலே உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு வெளியில போடலாம் அவன் நம் மனசுக்குள்ள வந்துட்டான்னா இங்க இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில போடுவான் அதனாலதான் மனசை ஜெயிக்கணும் இந்த மனச ஜெயிச்சுட்டா சம்சார சாகரத்தை நாம் ஜெயித்து சம்சார சாகரோரம் அனந்த கிளேச பாஜனம் சுவாமேவ சரணம் பிராப்திய நிஸ்தரந்தி மணிஷனகாங்கிறார் மணீஷனகா மனசை தைத்தவர்கள் இந்த சம்சார சாகரத்தை தாண்டுகிறார்கள் அப்படின்னு ஜிதந்தா தோங்கரை சொல்றது என்னன்னா அனந்த கிளேச பாஜனம் கொஞ்சமெஞ்சம் கிடையாது ஏதோ ஒரு கஷ்டங்கள் மாத்தி மாத்தி ஒரு கர்மாநாட எவ்வளவோ பேர் எவ்வளவோ அனுபவிச்சுட்டு இருக்கா இல்லையா அப்போ அதனாலதான் இருக்காது எம்பெருமான் திருவடி ஒண்ணுதான் நமக்கு கசி இந்த திருவடியை பற்றிட்டா இந்த சம்சார சாகரத்திலே இருந்து மூண்டு உள்ளாங்கறத கண்ணன் எம்பெருமான் ரொம்ப அழகா அர்ஜுனனுக்கு நமக்கு புரியறதுக்கோசரம் சொல்றான் கண்ணன் சொல்றான் அர்ஜுனன் அர்ஜுனா என்னால் உண்டாக்கப்பட்ட இந்த மாயையாகிய பிரகிருத்திலிருந்து ஒன்னால வெளியில வர முடியாது ஆனால் எந்திருடைய நீ பற்றினால் இந்த மாயையாகிய பிரகிருத்தியை நீ தாண்டி விடுவாய் சொல்லலாம் கைவிணமே மாம மாயா குணத்தையா மாமேலையே பிரபத்தியந்தே மாயா ஏதான் கரஞ்சு இதே சொல்லலாம் அப்போ எவ்வளவு அழகா ஒரு தாய் ஒரு சின்ன குழந்தைக்கு ஏபி செடி சொல்லி கொடுக்கற மாதிரி கண்ணன் சொல்றது இத கூட எளிமையா ஒரு சௌலபியமா ஒரு சுலபமா யார் சொல்லி தர முடியும் ஒரு ஏபிசரிப்பாள சுலபமா நமக்கு சொல்லி தருவான் எம்பெருமான கண்ணன் எம்பெருமான தவிர அத யாருமே கிடையாது என்ன காரணம் நமக்கு எல்லாமே நமக்கு ஒரு நிதியா இருக்கு இல்லையா அதனால தாண்டுவதற்கு படாத பாடுபடுற நாட்டில் தத்வத்தை நமக்கு உணர்த்தி காட்டுவதற்காகவும் நம் போன்ற சாமானியர்களையும் பரம பாகவதர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் கண்ணன் எம்பெருமானின் திருகுண்ணம் இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கீதா பாஷ்யத்துல ியரூப குணங்கள காட்டி அக்குரர் மாலாக்காரர் போன்ற சாமானியர்களையும் பரமபாகவதாக ஆக்கினான் அப்படின்னு சுவாமி எபெருமானார் கீதா பாஷி சாதிக்கிறார் நிரதி செய்ய இருந்து தன்னோட சங்கல்பத்தினாலேயே எல்லாமே முடிக்க முடியும் ஆனா அவனுக்கு அது திரும்பமா இல்ல அவனுக்கு தன்னுடைய திரு கல்யாண குணங்களை காட்டவும் தன்னுடைய திவ்ய சேஷ்டதைகளை நாம் அனுபவிப்பதற்காகவும் நீர் அனுபவிப்பதற்காக குண பரிவாகாத்மனாம் ஜென்மனாம் அப்படின்ட்டு பராசரப்பட்ட சாதிக்கிறார் எம்பெருமானுக்கு குண பிரகாசனமே பிரதானமான உத்தேசியம் அதனாலதான் சாமான்யமா ஒரு எளிமையான ஒரு இடைப்பிரவே கோபாலத்தம் ஜுகுப்சிதம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சாமானியமான ஒரு இடை எடுத்து மதுராமுறையை திருவாவதாரம் செய்கிறான் எவெருமான் பரமபதத்தில் இருந்து கீராப்தி எழுதினார் கீராப்தியிலிருந்து மதுராமுறிக்கு எழுதினான் என்று விஷ்ணு ஹரிவம்சம் சொல்றது அப்படிப்பட்ட அந்த கண்ணன் எவெருமான் தான் கோவிந்தனாகவும் கோவிந்த ராஜாவும் கோவாளர் கோபாகவும் ராஜ கோபாலனாகவும் எழுந்தொள்ளி அவரோட நிர்ணய குணத்தை வெளிப்படுத்தி நம்மளெல்லாம் அவன் வந்து எப்படின்னா கண்ணினும் திருத்தாம்பினால் கட்டுண பண்ணிய பெருமாயின் அப்படியா பண்ணினவன் அந்த வாட்சல்யம் அந்த அன்பு அன்புங்கள் என்ன தாழ்ந்தவர்கள் பெரியவர்களிடத்தை செய்யும் அன்பு வந்து பக்தியா மாறுறது அந்த அன்பு பக்தியா மாத்ததுக்குதான் அவன் அவ்வளவு பிரயத்தனம் பண்றான் கோவிந்தன் அப்படின்னாலே கோபாலன் அர்த்தம் கோபால ஜென்மத்தின் உடையவன் அர்த்தம் ஐஸ்வர்ய சேர்க்கிதங்களுக்கு அனுரூபமான கோபால ஜென்மத்தையும் ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி சுவாமி தேசிகன் கோபாலன் சொல்லிதான் சொல்ற கண்ணன் எம்பெருமா இடைப்பேனை எடுத்துக்கொண்டு இந்த முடி சூட்டி திகழ்கிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார் எம்பெருமான் ராமாவதாரத்துல ராமனை எல்லாருமே ஆரிங்கனம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் அப்ப ராமனோட நியமனத்தினால எல்லா ரிஷிகளும் வந்து அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல பசுக்களா அவதாரம் பண்ணாலாம் இப்போ நம்ம இது கேக்கலாம் ஏ வந்து கோவலன் கோ ஏ ராஜகோபாலன் ஏ கோவிந்தராஜன் எல்லா ஒரே அர்த்தம்தான் எதனால இது இல்ல என்ன சேகம் கேட்கலாம் சாமான்யமா ஒரு ராஜா இருக்கான் ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருக்கான் அப்படின்னா அந்த பிரஜைகளோட யோக கஷமத்தை தான் அந்த ராஜா பார்ப்பான் அவளோட ஜீவனத்தை இருக்கக்கூடியவன் தங்களோட சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரஜைகளை அவன் வந்து சம்ரட்சணை பண்ண முடியும் அத போலவே அந்த பிரஜைகளுமே தங்களோட சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சுகத்தத்தை அனுபவிக்க முடியும் ஆனா ராஜனாக கோவிந்த ராஜனாக கோபல கோவாகர் ராஜ கோபாலனாக இருக்கக்கூடிய நம்முடைய ராஜா நம் மனம் கவர்ந்த ராஜா நமக்கு யுகத்துக்கும் பாக்கறான் பரத்துக்கும் பாக்குறான் ஜீவனத்தையும் பாக்கறான் உஜ்ஜீவனத்தையும் பாக்கறான் யோகாட்சேமம் அவன் கண்ணு சொல்ற யோக சேமம் வேற நான் நினைச்சுக்கொண்டு ஒத்தருக்கொத்தர் யோகக்ஷேமம் விசாரிக்கிறோம் இல்லையா இந்த யோகக்ஷேமம் வேற நான் இந்த து வேற அவன் சொல்லமா என்பதுமா திருவடியை பற்றி கர்மபதத்தில் ஒளிவில் காலமெல்லாம் வடிவிலா அறிவை செய்ய வேண்டும் நீங்காத செல்வமாக நித்திய ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய அவன் திருவணிகளுக்கு அன்புக்கு நம்ம கை தெரியும் யோகம் அப்படின்னா புதுசா உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது யோகம் கஷேமம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது தக்க வச்சுக்கிறது நடக்கும் இப்போ நமக்கு ஒண்ணு புதுசா உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு அது இருக்கும் இருக்கு அப்படின்னாலும் அதை பெற்ற நாம எவ்வளவு நாள் கொடுக்க முடியும் அனித்யம் அப்போ அப்புறம் நித்தியமாக பிறக முடியாது அப்படி பெற்றாலும் அதை நாம் அனுபவிக்க முடியாது ஆனா கண்ணன் சொல்ற நித்தியமான அந்த யோக கஷேம்க்குல்லையா அது என்னைக்கே சாஸ்வகமா இருக்கும் அதனாலதான் ராஜாஜிராஜன் கோவிந்தராஜன் ராஜகோபாலன் என்ன பண்ண அவங்களுக்கு நமக்கு பிரபத்திய சொல்லி கொடுத்தாலியா எப்பேற்பட்ட காரியம் சாமான்யமா ஒரு இடைப்பிரவே எடுத்துக்கொண்டு அர்ஜுனே தியாஜமாக வச்சு நம் போன்ற ஜீவா அசட்டு ஜீவாத்மங்களை கையேத்துவதற்காக சமயம் பார்த்து ஒரு பிரபத்திய நமக்கு உபதேசம் பண்றான் அப்படின்னா பத்துடைய அடியவருக்கு எளியவன் பிறர்க்கறிய வித்தவன் அப்படிப்பட்ட அந்த எம்பிராலத்தை கூட செய்யவே முடியாது ஓ கேட்கலாம் எபெருமான் அப்படி பண்ணான்னு கேட்கலாம் இப்பயேன் பண்ணணுமா அப்படின்ட்டு இப்போ பரமகத்திலே எவெருமான் வரா சக்கர கதாபாணியா எல்லாம் வந்து நித்தியா எல்லாரும் நினைக்கிறேன் எப்படி புருஷா இருக்கம்னா என்ன நீங்க எல்லாம் எப்படி மோசம் அடையு நாளைக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் சொல்லி குடுக்கிறேன் நான் தான் ஸ்ரீமன் நாராயணன் சர்வத்தினம் சர்வகத்தனாய் சர்வ அந்தரியாமாய் சர்வ நியத்தாவாய் இந்த உலகத்திற்கெல்லாம் இணைத்த சககாரி காரணமாய் அப்ராதமாய் ஸ்ரீபத்தியாய் அப்படி சொல்லிட்டே போனோம்னா யாராவது நிற்பாள் அங்க யாருமே பயந்து ஓடிப்படுவா அப்படியே யாராவது ரெண்டு பேர் என்ன கூட என்ன நினைச்சுப்பா ஏதோ டிராமாவை நடிச்சு காலில வந்துச்சா குழந்தை ஏதோ அங்க பேச வேண்டிய வசனம் பாக்கி இங்க இன்னும் சில பேர் என்ன நினைப்பா ஏதோ மீன்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைச்சுப்பா ஏன்னா நம்மளோட அக்கியாம நம்ம அபிட்டு எந்த ஒரு நாள் நம்ம எல்லாம் பார்த்தவன் சீக்கோமே தவிர இல்ல இப்ப கிடையாது வெளியிடாசி ஆச்சாரியத்தை வெளியிட்ட பதிரிகாசம் எம்பெருமான வசனம் கிடைக்காதனால தானே சிஷனா மாறிட்ட அதப்போது எம்பெருமான் அப்படி நேர வந்து நான் உபதேசம் பண்றேன் கிராஃப்ட் கோர்ஸ் எடுத்துறேன் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டோம் அதனாலதான் எவ்வருமான் வந்து எல்லாரும் ஆத்மாவும் ஒரே அவனுக்கு வந்து சமூகம் சர்வ உதேசம் எல்லா ஆத்மாவும் நல்லபடியா ஜீவி அவளுக்கு சாகரத்தை அவன் தாண்டனமே அப்படி ஒரு பிரயத்தனம் படுறான் எம்பெருமான் இப்படி பிரயத்தனம் பண்றதுனாலதான் அந்த கோபிகைகள் எல்லாம் இருக்காளே அவளுக்கு எல்லாம் அப்பப்போ அப்பப்போ அவள் என்னன்னா தோன்றதோ அந்த ரூபத்தெல்லாம் சொருபத்தெல்லாம் கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்க வச்சுட்டான் சொல்றான் சமையல சரணம் வச்ச சர்வாவேன்திப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயத்த சுலபமா காட்டிக்கான் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயத்துல சர்வ தர்மா நமக்கு பிரபத்தி உபதேசம் பண்றான் ஆனா அந்த பிரபத்தி உபதேசம் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஸ்ரணாவதி அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தையே முடிச்சுட்டாங்க தமைய சரணம் கச்ச உன் உள்ளத்தில் உரையும் திருமாவை நீ சரணம் அடைகிற சாஸ்வகமான ஒரு இடம் கிடைக்கும் இது சாஸ்வகமான இடம் எந்த போன குமக்கு போனாலும் நம்ம திரும்பிதான் வந்தாக்கணும் அதனால சாஸ்வகமான இடம்னா நச்ச புனராக வந்தது அங்கேதான் ஸ்ரீபாஜியத்துல மான் பகத்ததே சுவாசு சர்வமிதி சகாத்மா சுதுர்ல மகாங்கலாம் அப்போ ஒரு பக்தன் அவனது நல்ல உப்பு பரமபத்திலேயே நான் சொன்ன தள்ளவே மாட்டான் அப்படிப்பட்ட எபெருமான் அங்க நமக்கு ஒரு இடம் நிச்சயமா சாஸ்வகமான இடம் கிடைக்கும் நமக்கு சொல்லி சுலபமான வீடு கட்டமை நீ தியானம் பண்ணு தபஸ் பண்ணு பத்து நாள் சாப்பிடாம ஒண்ணுமே சொல்லல முன்னு உள்ளத்தில் உரையும் திருமாள் அதுக்கு முதல் ஸ்லோகத்திலயே அந்த உள்ளுக்குள்ள ஈஸ்வரன் இருக்காங்க அறுபத்தி ஒண்ணுல சொல்லிட்டான் அதனால சம்யேட சரணம் வச்ச சர்வபாவேட